வணக்கம் ஏப்ரல் 22 இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் முதன்முறையாக மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் டிஜிபி அலுவலகத்தில் ரோபோ அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு முஸ்லிம் பெண்களின் திருமண பாதுகாப்பிற்காக முத்தாலாக் அவசர சட்டம் ஏற்படுத்தப்பட்டது மூன்று இருபத்தி உலக தகவல் தொழில்நுட்ப மாநாடு ஹைதராபாத் நகரில் நடைபெற்றது நான்கு எஸ் என்ல் தொலைத்தொடர்பு நிறுவனம் எதிர்கால தொழில்நுட்பங்கள் மற்றும் 5G ஜி சோதனையை மேற்கொள்வதற்காக ஜப்பானின் NTT-AT உடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது ஐந்து வங்கி மோசடிகளுக்கான காரணங்களை கண்டறிய ரிசர்வ் வங்கியால் மலேகம் குழு அமைக்கப்பட்டுள்ளது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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று பதினோராவது சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெறுகிறது இரண்டு மேக் இன் இண்டியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கென தயாரிக்க இருக்கும் விமானங்களின் பெயர் என்ன மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஊவே சாமிநாத ஐயர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது நான்கு பசிபிக் தீவுகளை தாக்கிய புயலின் பெயர் என்ன மீண்டும் சந்திப்போம் நன்றி